பாடம் அறுபத்தி இரண்டு நபியின் பள்ளி வாசலின் கட்டுமானம் நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களின் பள்ளி மேற்கூரை பேரிச்சமர ஓலையால் வேயப்பட்டதாக இருந்தது என்று அபு சாயிது அலி அல்லாஹும் அவர்கள் உமர் அலி அவர்கள் பள்ளியை விரிவாக கட்ட உத்தரவிட்ட மக்களை மழையிலிருந்து பாதுகாக்கும் விதமாக கட்டுவீராக மஞ்சள் சிவப்பு வருணங்கள் தீட்டுவதை எச்சரிக்கிறேன் அதனால் மக்களின் கவனம் திசை திரும்பிவிடும் என்று கூறினார்கள் ஒரு காலத்தில் மக்கள் பள்ளி வாசலின் மூலம் பெருமை எடுத்துக் கொள்வார்கள் வழிபாடுகள் மூலம் மிக குறைவாகவே தவிர அதை கண்ணியப்படுத்த மாட்டார்கள் என்று அனஸ் வகையில் அவர்கள் குறிப்பிட்டார்கள் யூத கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆலயங்களை அலங்கரித்தது போலவே பள்ளியை நீங்களும் அலங்கரிக்கிறீர்கள் என்று இபன் அப்பாஸ் வகையில் அவர்கள் குறிப்பிட்டார்கள்